வணக்கம் நண்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பத்து இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கடற்படைகளுக்கும் ஜார்ஜ் போகாக் தலைமையிலான பிரிட்டிஷ் கடற்படைக்கும் இடையில் போர் மூண்டது இதில் பிரெஞ்சு கப்பல் பலத்த சேதத்துடன் பின்வாங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சிமோன் போலிவார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கினி பிசாவு போர்ச்சுக்கலிடமிருந்து விடுதலை பெற்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து ஐநாவில் இணைந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு ஐம்பத்தி பண்டோரா என பெயரிடப்பட்ட சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர் தமிழறிஞர் உரையாசிரியர் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோவிந்த் வல்ல பந்த் oui. உத்தரப்பிரதேசத்தின் முதலாவது முதலமைச்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்த்தர் காம்டன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பசப்பா தனப்பா ஜாட்டி இந்தியாவின் ஐந்தாவது குடியரசு துணைத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி ராவ் இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் புள்ளியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பி சுந்தரம் தமிழக இசையியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் தேவமணி மலேசிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அத்துல் குல்கர்னி இந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேஜர் காந்தரூபன்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எல் டி சாமி கண்ணுப்பிள்ளை இந்திய அரசியல்வாதி வரலாற்றாளர் மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆகா செட்டியார் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாக்கிர் மக்கார் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வி கே இலங்கை நாதஸ்வர கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் அமெரிக்க